லாம்பர விஷ்ணும் பிரசிவனம் ஜாத்சவிஷோன் குரு மகேஸ்வரம் தமசீரவே நவ உரவே சுவலோகா விஷஜே பிணி சுவியிமுத்தே நம நாராயண பத்முவராசரம் மகாந்தீசராச்சாரியமியம்தமகம்ஜிஷியம் தோட்டகம் வாதமானுஸ்மதிபுராலோங்கமசுத்தீவில அனியப்பதா மோ பகவதே புருஷாயம் அதர்வண வேதத்தைச் சேர்ந்த மாண்டூக்கியோபனிஷத் என்கின்ற உபனிஷத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த உபனிஷத்துக்கு கௌடபாதர் என்று நம்முடைய குரு பரம்பரையில வரக்கூடிய கௌடபாதர் இதுக்கு விற்பி ரூபமான வியாக்கியானத்தை அருளி செய்தார் காரிக்கேன்னு சொல்லுவா அத அனுசரிச்சு சங்கரபாஷ்யம் அதனால்தான் வார்த்திகாரியாம்னு சொல்றோம் இல்லையா வார்த்திகம் ஸ்லோக ரூபமாக வார்த்திகம் பண்றது சில ஆச்சாரிய சுரேஸ்வராச்சாரியாளும் பிரகதாரண்ய உபனிஷத்துக்கு பண்ணிருக்கா இப்படி சில உபனிஷதங்களுக்கு வார்த்திகம் உண்டு ஆச்சாரிய பின்னாடி வந்தவாள் அது பண்ண ஆச்சாரியாளுக்கு முன்னாடி இருந்தவர் கௌடபாதர் கௌடபாதருடைய சிஷியர் தான் கோவிந்தபாதர் கோவிந்தபாதருடைய சிஷ்யர் தான் ஸ்ரீசங்கராச்சாரியர் பகவத் பாதர்ன்னு பெயர் கௌடபாதர் பண்ணிருக்க கூடிய இந்த காதிக்க மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு அது வந்து பாடமா கேட்கலாம் இது மாலை உபன்யாசமா கேட்கறதை விட அதை பாடமா கேட்டா ரொம்ப உச்சிதம் அது பொதுவாக உபனிஷத்தை மட்டிலும் சங்கரபாஷ்யத்தினுடைய பலத்தை கொண்டு உபனிஷத்தை மட்டிலும் சொல்லிட்டு வரும் உபநியாசமா சொல்லிட்டு இப்போ இல்லா இந்த மாண்டோக்கிய உபனிஷத் இப்படி ஒரு நாள்ல ஒன்றரை மணி நேரத்துல முடிக்க முடியாது ஆனா உபனிஷத்தினுடைய ஆகிருதி சின்னது எல்லா உபனிஷத்தையும் வீட ஒரு சிறிய உபனிஷத் ஆனா இந்த உபனிஷத்தினுடைய அர்த்த விசேஷம் ரொம்ப இந்த உபனிஷத்துக்கு ஒரு ரிஷி இருந்தார் அந்த ரிஷிதான் மந்திர திரஷ்டா இந்த உபனிஷத்தை கண்டுபிடிச்சா அப்படின்னு ஹரிவம்சங்கிற இதிகாசம் சொல்றார் மகாபாரதத்தினுடைய கிலம் ஹரிவம்சி மண்டூக ரூபி தம் தரிசே வருணா ஸ்ருதி என்று ஹரிவம்சன் சொல்றார் அந்த மண்டூக ரிஷி வருணனுடைய அம்சமாக தோன்றியவரா அந்த ரிஷி அந்த ரிஷி அப்படி ஒரு ரிஷி உண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சம்பிரதாயம் ஒரு நிதர்சனம் இந்த அழகர் மதுரையில அழகர் சித்ரா பௌர்ணிமையில போய் வைகையில இறங்குறார் இல்லையா அப்போ மண்டூக மகரிஷியினுடைய மோட்சத்துக்காக தான் போறார் ஒரு ஹேத்து அங்க மண்டூக மகரிஷியினுடைய சந்நிதி இருக்கு ஒரு விக்கிரகம் இருக்கு மண்டூக மகரிஷிக்கு அந்த சந்நிதியில போய் பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்து அவர் மோட்சம் அடைகிறதாக ஒரு சம்பிரதாயம் இன்னைக்கு நிதர்சனம் இருக்கு மண்டூகரிஷி அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு மாண்டூக்கியம் என்று பெயர் ஹரிவம்சம் பிரமாணம் மாக்கியத்தின பெருமை எல்லாம் பெரியவாழ் சொல்லிருக்கா அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது மாண்டூக்கியமேக மேலம் முமுட்சூணாம் விமுக்தையே என்று நூத்தி எட்டு உபனிஷத்து அனந்தமாவே இருக்கலாமே நூத்தி எட்டு உபனிஷத்து அதுக்கு ஒரு பெரியவர் சொன்னார் நூத்தி எட்டு எல்லாம் கட்டுற உபனிஷத்து அதுக்கு மேல ஆயிரத்திட்டு கூட இருக்கலாமே ஏன் அனந்தாவை வேதாகா எப்ப வேதம் அனந்தமோ அப்ப உபனிஷத்து ஆனந்தமா இருக்கலாம் இந்த வேதத்தினுடைய சிரிசுதானே உபனிஷத் நூத்தி எட்டு உபனிஷத்து உண்டா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கேட்ட சொன்னா ஆனால் தசோபனிஷத்து மிகவும் முக்கியமா இருக்கு பாஷ்யக்காரரே எடுத்து பாஷ்யம் பண்ணிருக்கிறதுனால அதுல சில உபனிஷத் உபனிஷத்துக்கு வெளியில இருக்கு வெளியில இருந்தாலும் தசோபனிஷத் பாஷ்யத்துல அதிலிருந்து பெரும்பாலான மந்திரங்களை உபயோகப்படுத்திக்கிறார் அதனால இந்த உபனிஷத்து அங்கீகாரம் சில உபனிஷத்து பௌராணிக மார்க் தாந்திரிக மார்க் உபனிஷத்துங்கிற அர்த்தத்தினாலே உபாசனை அர்த்தம் உபாசனையை சொல்லும்படிதான உபனிஷத்துகள் பல இருக்கு இந்த பல அந்த பல அவரவர்களுடைய இஷ்டமூர்த்திய பத்தி அது அப்படி சொல்லிட்டு போறது ஆரம்பத்திலேயே சொன்னேன் மூர்த்தியில பிரம்ம தரிசனம் பிரம்மத்துல மூர்த்தி தரிசனம் மூர்த்தியில பிரம்ம தரிசனம் அப்படிங்கிறது அந்தந்த மூர்த்தியை உபாசிக்கிறவர்கள் இந்தந்த மூர்த்தி தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்றார்கள் அந்தந்த தெய்வத்தை பரபிரம்மம் அப்படிங்கும் பொழுது ஆதிசங்கரர் ஒத்தரதான் பரபிரம்மத்த பரபிரம்மம்னு சொல்ற அப்ப மூர்த்திகள் பிரம்மம் இல்லையா நாள் அந்த பரபிரம்மம் அனந்த மூர்த்தியா இருக்கு அனந்த மூர்த்தியா அந்த பரபிரம்மம் அப்ப உபாசகர்கள் பிரம்ம புத்தியோட மூர்த்திய உபாசன பண்ணலானா அவளுக்கு ஞானம் உண்டாகும் மோட்சம் உண்டாகும் மூர்த்தியின் பண்றவர்களுக்கு அந்தந்த பலன் கிடைக்கும் பிரம்மபுத்தி சர்வத்திர பண்ணலாம் அப்படிங்கறது நீயும் பிரம்மந்தா நானும் பிரம்மந்தான் நாயு கூட பிரம்மந்தான் வித்யா வினய சம்பே பிராமணே கவி ஹத்தினி துணிச்ச இவ சுவாக சமதரிசினா என்றும புத்தி பண்ணனும்ரிசன அவர்கள்ோ விம புத்தோட உபாசிக்கிற சலுகை கொடுக்கப்பட்டது ஆனா ஒரு நிகா தான் உபாசிக்கிறது தான் பிரம்மம்டைய உபாசிய மூர்த்தி பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அபகரிஷ்டு அதனால துவேஷம் உண்டாகிறது அதுலதான் இந்த மதங்கள் உண்டாகிறது இந்த மதங்கள் மதங்கள் அதற்கு தனித்தனி ஆச்சாரிகள் அதற்கு தனித்தனி ஆக்ரகம் இந்த ஆகிரகத்தினால வெவ்வேறு மூர்த்தியின் இடத்துல அசூய வெவ்வேறு மூர்த்தி உபாதகால இடத்துல அசூய அது விஷயமான சில பிரட்சிப்தமான கதைகள் இப்படி வளர்ந்து போய்ட்டு தெரியாது இவ்வளவுக்கும் காரணம் மூர்த்தியில பிரம்ம தரிசனம் சொல்லும் பொழுது என்ன சொல்றது யோமாம் பசியதி சர்வத் சர்வஞ்சமகி பசியதி தத்யாகம் ந பிரணியா சஜமே ந பிரணிய அப்போ ஸ்வரூப லட்சணத்தை கொண்டு எல்லும் பார்த்தோமானால் அகண்டாக்காரமான பரத் பிரம்மன் எல்லா மூர்த்திகளுமாவும் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுதான் ஞானம் அந்த ஞானமே ஆதிசங்கருடையவோ உபனிஷத்துடையவோ பிரதானமான கொள்கையா இருக்கிறதுனால அப்போ அந்த அத்வைத தரிசனம் பண்றவாளுக்கு எந்த மூர்த்தியின் இடத்திலேயும் துவேஷம் வரத்துக்கு இல்லை இந்த மூர்த்திய வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதரியா அப்படிங்கறத சொல்ல முடியாது அப்படிங்கறத ஆரம்ப நாள்லயே சொன்னோம் பிரம்மத்துல பிரம்ம தரிசனம் பண்ணிவிட்டா எல்லாம் சமஞ்சசமா பேடும் பரிச்சின்னமான மூர்த்தின் இடத்துல பிரம்ம தரிசனம் பண்ணும் பொழுது எல்லாம் சமஞ்சசமாக போகார் அதுல தான் அவரவர்களுக்கு ஆகிரகம் இருக்கும் அதனால தான் தனித்தனி சித்தாந்தம் தனித்தனி சம்பிரதாயங்கள் ஏற்பட்டதற்கு காரணம் உபனிஷத்தினுடைய உத்தேசம் தாண்டி உள்ள அகண்டாக்காரமான பரபிரம்மத்தை சொல்ல வந்து இப்போ அந்த பரபிரம்மத்தை நமக்கு நிதர்சனம் பண்ணுவதற்காக வேண்டி இந்த உபனிஷத்தை ஆரம்பிக்கிறது ஜீவனுடைய மூன்று ஸ்திதி ஈஸ்வரனுடைய மூன்று ஸ்தி இவைகளை எடுத்து விளக்கிறது அதனாலே மண்டூக ரிஷி அப்படிங்கிற ரூபத்தில இருந்து இந்த மந்திராக்களை மந்திரங்களை மந்திரங்களுக்கு திரஷ்டா கைத்திரியத்திலையும் என்று வருணனே அந்த கைத்திரிய ஸ்ருதிக்கு திரஷ்டாவாகவும் இருந்தார் அப்படின்னு சொல்றது போல மாண்டூக்கிய உபனிஷத்துக்கம் வருணனே மண்டூக ரூபமாக இருந்து சொன்னான் அப்படிங்கிறது இந்த உபனிஷத்தினுடைய பெயருக்கு காரணமாக ஆறது இது அதர்வண வேதத்தினுடையது காந்தி பாடம் ஓம் பத்ரங் கர்ணே பிஸ் நாம इस्तुष्टो देवहितं वृद्धस्वाह அத்திரம் பசேவாட்சி ஸிர்த்து சூமேவி தாயு வைந்தோ பூஷா விஸ்வீரா தேவாகா தேவர்களே நாங்கள் பதிரம் கர்ணேபி சுனியாவை உங்களுடைய காதுகள் நன்னா கேட்கணும் மங்களவான விஷயங்களையே எங்கள் காதுகளால நன்னா கேட்கணும் மங்களவான விஷயங்கள் அத்தியாத்ம விஷயங்கள் தேவையில்லாத வம்புகளோ பரநீந்தையோ ஆத்மஸ்துதியோ தேவனம் தேவகணனமான தோஷங்களோ இல்லது பரஸ்திரிகளை பத்தி வர்ணனையோ பதிவிரதைகளை பத்தி தோஷமா சொல்றதோ சத்தியசந்தனை தார்மீகன பாகவத்தால நிந்த பண்றதோ வாய் இருக்கு இல்லையா என்னவனாலும் பேசல அதெல்லாம் பேசறவா பேசட்டும் என் காதல விழக்கூடும் தப்பி தகுதி கூட எங்கிட்ட அவள் வந்து பேசக்கூடாது நானும் அவள் தாட்சியத்துக்காக கூட நான் காது கொடுக்காது அப்படின்னு நீ காப்பாத்த மங்களமான நல்ல விஷயங்கள் எது என்னுடைய ஆத்மோன்னதிக்கு வழிகாட்டியோ அந்த விஷயங்களையே கேட்கணும் அதுவும் பகவத் குணத்தை கேட்டோம்னா ஸ்வயம் பிரயோஜனம் தர்மங்களை கேட்டோமானால் அனுஷ்டானத்தால பிரயோஜனம் ஆத்மாவை பத்தி கேட்டோம்னா ஸ்வயம் பிரயோஜனம் ஏன் கர்ணேபிகி கர்ணாபியம் சொல்ல வேண்டியதுதானே என்ன அவன் சொல்றார் கர்ணவிவரை சொல்றாள் செல்வதாம் கர்ணவிவரை என்ன அபிப்பிராயம்னா கீதையினுடைய அழக பாக்குறதுக்கு பத்தாயிரம் கண்ணு வேணும்னு பாடினா அருணாச்சல கரி அதுபோல பிருசு மகராஜன் பாகவத்குணத்தை காது வேணும்னு கேட்டான் குணமோ அல்லது பகவானுடைய ரூப சௌந்தரியமோ அனந்தமாக இருக்கிறதுனால நமக்கு அதுக்கு வேண்டிய கரணமும் அனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ற ரீதியில விஷயத்தினுடைய அனந்தத்துவம் காட்டப்படுறது பத்ரங்கிவா பத்ரம் பசியே பண்றவர்களை ரட்சிக்கிறதுனால தேவாகாங்கிறதுக்கு யஜத்ராஹாங்கிறது விசேஷம் யஜ்யம் பண்றவர்களே ரட்சிக்கக்கூடியகே தேவர்களே நான் சோத்திரங்களாலே நல்ல விஷயங்களை கேட்கிறதே ஒரு யஜ்யம் அதுபோல இந்திரியங்களே சத் விஷயங்கள்ல உபயோகப்படுறதே ஒரு யஜ்யம் நல்ல விஷயங்களையே நான் பார்க்கணும் சாதுக்களை பார்த்தேனானே சாதவக அசத்துக்களை பார்க்கிறதும் என்னுடைய கண்கள்ல தெரியணும் பத்ரம் பசியேவ அக்ஷபி அட்சபிகி அப்படின்னு சொல்லாம அக்ஷபிகி அப்படின்னு சொல்றதுனால இந்திரியங்கள் எல்லாமே அந்தந்த இந்திரியங்களுக்கு எதது விஷயமோ அந்த விஷயங்கள் சத்விஷயாவே இருக்கணும் இருக்கணும் நான் சாப்பிடறது ஏதோ ருசிக்கு கண்டபடியா போட்டான்னு போகப்பட நான் சாப்பிடறதெல்லாம் எஜ்யசேஷமாவே இருக்கணும் அதுபோல நான் எதை எதை உபயோகப்படுத்துறேனோ அதையெல்லாம் ஈஸ்வரார்பிதமாகவே இருக்கணும் திரைதங்கை காது மந்த பிறகு கதை கேட்கணும் ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லையே கை இப்படி நடுங்க ஆரம்பித்த பிறகு பாகவத கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லை கால ஆட்டம் கண்ட பிறகு கைலாச யாத்திரை போகணும்னு நினைச்சு பிரயோஜனம் இல்லை பெரிய அங்கை அங்கங்கள் இருக்கும்போது வாலிசிலெல்லாம் எப்படி இருந்ததோ அதை நினைச்சு நம் உ நினைச்சு நம்ம கொண்டு மரண பக்தி இப்ப குண்ட நாட்ட இருக்கும் போது செய்யலாமா குண்ட ஓடி ஓடி போய் கைங்கரியம் பண்ணணும் ஓடி ஓடி போய் இன்னைக்கு நன்னாக கண் தெரியறதே காது கேட்கறதே மந்தமா தானே போகும் எவ்வளவு வயசு இருந்தாலும் மந்தமாக போகக்கூடாது அது அங்குகீனாவோ புத்திஹீனனாக வியாதிஸ்தனாகி வயசாக இருந்தார் தொண்ணூறு வயசு நூத்தி ஆறு வயசு இருந்தா அப்படின்னா பொறுத்த யார்க்கு சமம் நமக்கு சமம் வயசாக வயசாக இருக்கணும்ப்ட்டு அதெல்லாம் காரணம் க்ளீணமா போனம் என்ன பெருகி அங்கைகி ஹிரமாத அங்கத்துக்கு காரணம் உத்சாகம் உற்சாகத்துக்கு காரணம் சோர்வான விஷயங்கள்ல மனசு ஈடுபடல உற்சாகத்துக்கு காரணம் சந்தோஷம் சந்தோஷத்துக்கு காரணம் அத்தியாத்ம விஷயம் பெரிய அங்கைகி அதுக்கு காரணம் சொல்றார் துஷ்டுவாகும் சத்தனோதிகி தேவஹிதம் தேவம் நமக்கு பண்ணின ஹிதத்தை துஷ்டுமாகும் சகா எனக்கு என்ன குறைச்சு பகவான் காப்பாத்தாத்தா சௌக்கியமான எனக்கு சொல்ல சொல்ல தெம்புதான் தேவகிதம் என்னப்படுவேன் அப்படின்னு அனுசந்தானம் பண்ண பண்ண பண்ண டல்லு அனுசந்தானம் பண்ண பண்ண டல்லு அதாரணமா சின்ன குழந்தையாருக்கு தொப்பு தொப்பு விழும்பொழுதே அம்மா கைய புடிச்சே போனோமோ அதுபோல இப்பொழுது தொண்ணூத்தி ஆறு வயசுக்கு கீழே விழுந்தாலும் அப்போ சர்வேஸ்வரனுடையமே தவிர கடமடை போட மாட்டி தோபமாகும் சத் தனு அப்போ எவ்வளவு தனு இருந்தாலும் தனுங்கிறது இங்க அங்க விசேஷம் தனு தேவகி தம் சுகமா பொ பொழுதுபோக்கும் சுகமா பொது கஷ்டப்பட்டு பாடாலும் பொழுதுபோக்க நாளுக்கு நாள் நாள் காலமே எழுதுக்கும்போது உற்சாகமா என்ன நாள் பகவானுக்கு சாரத்திராம பூஜை பண்ணலாம் பாராயணம் பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் அப்புறம் உட்காந்துருந்தாக்க ஆட்சி மூணு மணிக்கு பஜனை ஆரம்பிச்சது நாலு மணிக்கு பாஷ்யப் பாடம் நடக்கும் அப்புறம் சகசனம் பாராயணங்கள்லாம் நடக்கும் அப்புறம் ராத்திரி பஜனை டோலோசவம் அப்ப எல்லாத்தையும் நினைச்சுன சேத்தினம் விசாராந்தி பொழுது விடிஞ்ச பொழுது போகணும் அப்படி போக வேண்டும் ஏதோ ஆயு ஆயு சுபூர் அப்படின்னா போகணும் ஜிலு திலு அது நம்ம திட்டமா அதனால தெய்வங்களே என்ன அப்படின்னு சொல்ல தெய்வங்கள் எங்க இருக்கு நான் கண்ணு காது மூக்கு நாக்கு இல்லதானே இருக்குன்னு நேத்திக்கு சொன்னோம் அதனால இந்தியாபிமானிகளாக இந்திரியங்களே அதுக்கு கோவிலாக எந்தெந்த தெய்வங்கள் இடத்துல பிரார்த்திவாத் எல்லா தேவதைகளுக்கும் மேற்பட்டவனாக இந்திரன் வந்து பிரார்த்திக்கிறோம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் சாட்சியா சந்தரிக்கக்கூடிய பூஷா எனக்கு சத்திய உண்டாக்கு பக்தினா என்னன்னா மங்களம் அதாவது ஒருத்தரை பார்த்தா அப்படின்னு பார்த்தாலும் அஸ்தி இருக்கிறான் நல்லபடியாக இருக்கிறான் அப்படின்னு தமிழ்ல சொல்றது அவன் அப்படின்னு சொல்றது இருக்கிறதால நன்னார் போகலாம் எனக்குசவேதாக சஸ்திய கொடுக்கட்டும் இங்க எல்லாமே விசேஷன பதமா இருக்கிறதுனால சனி தனி தேவதை இல்ல சாட்சியன் கருட பகவான் எனக்கு சஸ்தியை கொடுக்கட்டும் அதுக்குசேஷணம் அரிஷ்டே அரிஷ்டம் அசுபங்கள் எல்லாத்தையும் சக்கரம் போல வெட்டி எறியக்கூடிய தேவகுருமார்க்கூடிய எனக்கு ஓமித்ஷரமிதும் தியோபவ்யா भूतं ியால விதிக்கிறதான விதிக்கிறதுத்துக்கு அங்க பாவனையை சொத்துக்காக வேண்டி ஜீவனுடையவோ ஈஸ்வரனுடையவோ அவஸ்தாபேதத்தையோ லீலாபேதத்தையோ நமக்கு தெரிவிக்கிறது எல்லும் அதிகமான துரிய நிலையை சொல்லிவிட்டு முடியாது அதனால ஆரம்பிக்கும் பொழுதே ஓமிது அக்ஷதம் இடமும் சார்வரமத்துக்கோ அபரபிரம் ஓம் அப்படின்றதுதான் வாசகமா இருக்கு சசிய வாச்சக பிரணவகா என்று பதஞ்சலியும் சொல்றார் பரபிரம் அப்படின்னா அநாமமாய் அரூபமாய் அட்சதமாய் அச்சுயமாய் அப்பிரமேயமாய் கூடத்தமாய் சத்தாய் சித்தாய் அபரிச்சேத்தியமாய் அகண்டமாய் இருக்கக்கூடியதான ஒண்ணு அதுதான் முக்கிய பிரம்மம் பரபிரம் ஓம் அப்படிங்கறத இந்த ஓங்காரம் தெரிவிக்கிறது உபாசனைக்கு வேண்டி நாம ரூபங்களோட சொல்றோம் இல்லையா அது தாழ்ந்த பிரம்மன்னு அர்த்தம் இல்ல அபரபிரம்னாலோ காரிய பிரம்மம்